அளவின்றிர்த்த குறையைர சுந்த வரம்பெருகிற கோயில் அடைந்தனால் உடனே சண்டைக்கு ஆரம்பிக்கல ஏன் திருக்குறள் படிச்சேன் திருக்குறள் படிச்சேன் அவன் சண்டைக்கு ஆரம்பிச்சுட்டான்னா அவனுக்கு வசதி நால்வகைப்படையெல்லாம் தெருக்கு நமக்கு வினைவலியும்வலியும்ற்றான்வியும்லியும் ஒருத்த நாட்ட ஒருத்த படையத்துக்கு முன்ன இந்த நாளையும் யோசி என்ன வினைவழி எடுத்துக்கொண்டது என்னப்போ போர் போர் என்ன பண்ணணும் அவனுக்கு நால் வகைப்படை இருக்கு உங்ககிட்ட நால் வகைப்படையும் சரியா இருக்க பாத்துக்க அப்புறம் அவன் தகராது மாற்றான் வலிமை அழகா இருக்கிறாங்க படையும் இருக்குது நமக்கு எத்தனை பேர் துணை வருவாங்க அவனுக்கு செயல் ஆராய்ந்து அரசுக்கு அது பொதுநிலை இது நமக்கு அசிவாரம் தான் போடலாம் வீடு கட்ட ஆரம்பிச்சார் அங்கி வாங்கி கடை வாங்கிட்டு ஒன்னாகும் அதம் போட்டமுன்னா ரெண்டாகும் அப்ப ஆனா அப்ப ரெண்டாகும் போது அசிவாரம் போடவே ரெண்டு ரூபா நாளாக அது போட்டு ஆனா இல்ல கையிலேயாவது பணம் இருக்குமல்ல என்று நினைப்போம் அதனால் என்பது பொதுவகையான அறம் இந்த வினைவழியும் தன்வலியும் மாற்றான்வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல் என்பது அரசுக்குரிய நீதி இப்படி எல்லாம் விரைவில் படிச்சவன் ஆனதுனால வினைவழி தன்வழி மாற்றான்வழி துணைவழி நான்கையும் பார்க்கும் போது நாம் இப்பொழுது சோழனை எதிர்க்க முடியாது என்று ஆனா படையோ வந்துகிட்டு என்ன செய்யறது எப்ப நமக்கு கவலை மிகுதி வருகிறதோ அவ்வளவு மிகுதி வருகின்ற பொழுது என்ன பண்ணுவோம் அப்படி அல்ல எப்பொழுதுமே சொக்கநாதம் மீனாட்சியம் அவர்களுக்கு தெய்வம் ஆகலால் பெருமானி இந்த நேரத்தில் நான் வெல்லவும் முடியாது ஆனால் படையோ வந்து கொண்டிருக்கின்றன எனவே நீ உதவ வேண்டும் என்று சென்றான் திருக்கோவிலுக்கு சென்று நாயகனே அடியேனோடு வணங்கிய பிறகு பெருமானி அடியத்துல விக்கிரமன் என்று சொல்கின்ற அந்த சோழன் தொடர்ந்த மராட அயற்புல மன்னவர் தொகையோடு பாசறைவாய் அவன் என்ன பண்ணான்னா இறங்கும் போது என்ன பண்ணிட்டான்னு கேட்ட தனக்கு வேண்டிய வடபுலத்தில் இருக்கிற அரசர்களை எல்லாம் துணையை அழைச்சிக்கிட்டான் எனவே தன்படையோ சிறப்பா இருக்கு அதை இயக்குகிற ஆளோ சிறப்பா இருக்குது அதற்கு முன்னே அவன் திட்டமிட்டு படநாட்டு பல அரசர்களையும் எனவே துணை வழி என்ன அவனுடைய வினைவழி என்ன தன் வழி என்ன இவையெல்லாம் பெருசாவே இருக்கு அப்படி இருப்பதுனால பாசறைவாய் பரந்திரை கொண்டனி பார ஒத்த பதாதி எனக்கிழையே மாதிரி எனக்குறை ல ஒருத்தனுக்கு நீ தவிர துணையா இருப்பான் இப்படி ஒருத்தனும் துணை இல்லாத ஒருத்தனுக்கு துணையின் ஒருத்தன் இருப்பானால் அது நீ ஒருவன் தான் என்று சொக்கநாதத்தை போய் வேண்டின என்னை இனிச்சையுமாரன் இறந்து மொழிந்திடலும் முன்னவன் வானிட நின்ற தரீரி மொழி தருள்வான் முதல் நீ அன்னவனோடமர் ஆடு பின்னான் அடைந்து உதவி துணையாய் நின்னது வாகை எனப் பொறுகின்றன நீ இனி அஞ்சலனே பெருமான் என்ன பண்ணார் இப்படி யார் துணை எனக்கு வேறு யாரும் இல்லை என்று சொன்னால் அப்ப பெருமான் தானிய முன்னிங்க அதனாலும் பொறிகளை அறிவடிந்து அலமந்த போது செய்வான் அமரும் கோயில் அதனால எங்க நமக்கு துன்பம் மிகுதி யாரும் துணி இல்லாமல் இருப்பார்களோ அப்ப பெருமான் நீதான் சொன்ன அவன் துணி ஆனா உண்மையும் உட்கார்ந்து இருக்க வந்தானு அப்படி சண்டை போடுகின்ற பொழுது எந்தேரத்தில் உதவ வேண்டுமோ அந்த நேரத்தில் நானே உனக்கு உதவி உனக்கு வாழி சூடி வைக்கிறேன் வெற்றியும் சூடி வைக்கிறேன் இப்படி புறப்படுவதற்குள்ளேயே ஒற்றன் அங்கிருந்து வந்து சொன்ன சிந்தை களித்திரு கண்கள் துளித்திரு செங்கை குவித்திரைவன் அந்தி மதிச்சடை அந்த அனித்தொழு தன்று புறப்பட முன் வந்தனன் ஒற்றுவன் நந்தி வரைக்கையில் வந்தது விக்கிரமன் பெந்தரு கட்படைந்தரசு விளம்பின பொழுதி சந்தம் பாருங்க அப்படியே சந்தம் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் இது மாதிரி பெரிய புராணத்தில் எடுத்த எடுப்பிலேயே சந்தத்தோடு வருகிற வரலாறு எது எது நாளைக்கு தான் சொல்றது அதுக்குள்ள யோசிச்சு பாருங்க தெரிஞ்சதுன்னா நாளைக்கு சொல்லலாம் இது போல சந்தத்தோடவே எடுத்தடுப்பில் சந்தத்தோடு வந்திருக்கு அது போல சந்தத்தோடவே அந்த அரியர் வரலாறு தொடங்குகிறது அது எந்த வரலாறு நாளை இந்த மாதிரி சொன்ன உடனே பெருமான் என்ன செய்தான் புறப்படும் போதே ஒரு ஒற்றன் வந்தாங்க அரசே நம்முடைய அந்த எதிரியினுடைய படை நம்முடைய நந்திமலை பசுமலை வரைக்கும் பக்கத்துல வந்துட்டு ஒற்ற வைத்துக்கொள்வது ஒற்று இருக்கு சரியா வரல இருக்கு நல்ல வேலை வேலை செய்யணும் இந்திய நாடு நம்முடைய நாடு என்ற அந்த பற்றுடைய பேசினார் அவனுக்கு ஒற்றும் ஒரே சார்ந்த நூலும் இவ்விரண்டும் மன்னவன் கண் உனக்கு ரெண்டு கண் இருக்குல்லப்பா ஆமா நீ அரசு ஏத்தா இன்ன ரெண்டு கண்ணை புதுசாகவும் வச்சு அந்த கண்ணுக்கு புதுசுனர் என்ன ஒற்றும் ஒற்றர்கள் ஒரு கண் சான்ற நூலும் நல்ல கல்வி அறிவு இது ரெண்டும் தான் உனக்கு உதவும் அப்ப அரசனாக வருகின்றவர்களுக்கு இயல்பாக இருக்கிற இரண்டு கண்களை விட இரண்டு புதிய கண்கள் எவை என்ற ஒன்று ஒற்றராகிய கண் இன்னொன்று நல்ல நூலறிவாகிய கண் என்ன ஏன எழுத்தென்பிரண்டும் பொது அறம் இது சிறப்பும் ஒற்று ஒற்றி ஆழ்க உடன் மூவர் சொல் தொக்க தேரப்படும் திருவள்ளுவர் சரி ஒரு ஒற்றன் வந்து நம்பிடாத ஏன் ஒரு கால் இருபதாம் நூற்றாண்டு அனுப்பு இந்த மூணு பேரும் சேர்ந்து சொல்லுகிற சொல்லு சரியா இருந்ததுன்னா புறப்படுற ஏன் அன்னைக்கே இது விளையாடிட்டு தெரியுது அதனால ஒற்று ஒற்று உணராமை அந்த மூணாவது ஆளுக்கு தெரியப்படாதான் தங்களுக்குள்ள ஒத்துக்குவோம் எ நுட்பமான அறங்களை கிமுல போய் அரசுக்கு யாரும் ஊர் தெரியாம தெரியாம நிருபர்களை கூட்டி செய்யாம தன்னியை அழைச்சு அவனுக்கு ஒரு லட்சம் கொடுத்து பேங்க்ல போட்டு போய் நான் கொடுத்தேன்னு சொல்லாதே பத்திரமா வச்சுக்கணும் இது டாமடாமிய ஒற்றினான் போட்டம் சிவப்பா இருப்பான் தலைமையின் இப்படி இருக்கும் ஆனா நம்ம நாட்டுல ஒற்று வந்தாங்கிறத ஒரு லட்சம் கொடுத்திருக்கிறான் இனி இந்த மாதிரி ஆள் வந்து அங்க உள்ளதில் அடிச்சிருவான் அல்ல சிறப்பும் செய்யணும் சிறப்பு மற்றவனுக்கு தெரியாமையும் செய்யணும் எல்லாம் தெரியும் இன்னைக்கு ஒற்றனுக்கு வேணா சர்வீஸ் பண்ற நல்ல கடமை ஒன்றர் வாசியும் ஒன்னும் ஏமாத்தவனும் ஒன்னா கூட்டம் இறங்கிவிட்டான் ஒரு ஒற்றன் வந்து அந்த எதிரி படை வந்து விட்டது என்று சொன்னான் அவர் சொன்ன உடனே வரலாறு சின்ன வரலாறு தான் இவையெல்லாம் அங்காங்க இருப்பதை நாம் எண்ணுவதற்கு தான் தவிர இல்லைன்னா வேற ஒண்ணும் இல்லை வந்தது இப்ப ரெண்டு படையும் ரெண்டு படையும் ஒன்று கொண்டு மோதிய அளந்து அன்பு அன்புரத்தகானி போல் வளைந்த சோழன் எடும் படைக்கதல் வஞ்சி வேந்த பஞ்சவன் கிளந்த சேனை அதிர்ந்து கிட்டின கிட்டி அவ்விரு படைகளும் கலஞ்சிறந்த வஞ்சினங்கூடு கைவகுத்தவர் செய்வராள் ரெண்டு படையும் ஒண்ணு கொன்னு மோது மோதும் போது என்ன செய்தார் பண்பாடு வஞ்சினம் கூடு செய்வரால் வஞ்சினம் அது சிறந்த வீரனுக்கு இருக்கும் இன்றைக்குள் நான் இந்த படையை அழிக்கவில்லைனானால் நான் இவ்வாறு ஆகுக என்று சொல்லி சபதம் அனுப்பி செய்வான் ஏன்னா தன் நாட்டின் மீது அவ்வளவு பற்று அவ்வளவு பற்று தன் அரசன் மீது அவ்வளவு பற்று தன் அரசனும் தன் நாடும் மிகச் சிறந்ததாக பெற்றிருக்க வேண்டும் என்று அவ்வளவு பற்று ஆதலால் வஞ்சனம் என்பது இன்னைக்குள்ள இந்த எதிரி படையை அழிக்கவில்லை என்று சொன்னால் நான் இன்னியன் ஆகுக என்றான் அப்படி இந்த சபதத்தை வச்சே நம்ம பொறநா நோட்டுல பல ஒரு நூல் இருக்கு சங்கிலியன் நான் இவனை அழிக்காவிட்டால் நான் என்ன ஆகுவேன் இன்னொரு அகத்துக்கு அகம் இன்னொரு பக்கம் புறத்துக்கு புறம் பேரமர் உங்க நான் இந்த நாளில் இந்த படையை நான் வெல்லாவிட்டால் என் மனைவியை விட்டு பிரிந்தவன் ஆகுக என்று கல்யாணம் பண்ண அந்த கடைசி வரைக்கும் பாரதியா காதல் ஒரு மீனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதரங்கள் என்ன காட்டி மாற்றி மாற்றி பெற செய்து வாழ்வாடி என்றிழல் வாழ்நர் தென்னிழல் காணாது குடிபழிது ஊற்றும் கொடியன்யம் இறையன குடிபழிது ஊற்றும் கோலியன் ஆகுகை அது பாடல் அது எனவேதான் வஞ்சனங்கோடு கைவகுத்தமர் செய்வாரால் ரெண்டு பேரும் வந்தது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சைய மொத்த தேறினாரோடு சைய மொத்த வீரரோடு எதிர் மையல் மைத்தரி கொய்யூலை பறி வயவரோடிகள் கொய்யூளை பறி வயவரும் கையடற்படை வீசி மின்வெடு காரண பொருவாரோ அது கவிஞருடைய அமைப்பு எனவே யானைப்படை யானைப்படையோடும் குதிரைப்படை குதிரைப்படையோடும் காலாட்படை காலாட்படையோடும் இதுவும் அறம் இதுவும் அறம் ஒருத்தன் போய் நாலு குதிரை எதிரி குதிரை நாள வெட்டப்படாது குதிரைப்படையோடு குதிரை பொறுவது தேர்ப்படையோடு தேர் பொறுவது காலாட்படையோடு காலாட்படை போடுவது அப்படி இப்படியெல்லாம் அப்ப சண்டை செய்ததாம் சண்டையில ஒரு ஐந்தாறு பாட்டு அதெல்லாம் நம்ம இல்ல கடைசியாக என்ன செய்தார்ன துண்ணி ஞானம் உடிக்கும் தாளலு குறைதல் குறைதல் அதிர்த்தெடும் பன்னி என்ன உடந்ததென்ட் வழுதி சேனை உடைந்ததே இப்படி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சோழனுடைய படை வெற்றி பெற்றுக் கொண்டே வருகிறது பாண்டியன் படை குன்றி குன்றி குன்றி பின் உதவுகிறேன் பாண்டியன் இந்த மாதிரி இனி நாம் கொஞ்சம் இந்த பாண்டியனுடைய படை அழியும் என்ற கருதும் பெருமான யாரு சொக்கநாதிரி மின்னலங்கிலை வாழோடும் சளி வில்லிடன் அந்த வேலையில் முன்னரும் தமதருடன குடிக் கடிபுணல் பந்த நீழல் அளித்தும் ஓடைப்படுத்தியும் பகை சாயவே வந்த வேடர் அவ்வண்ணமே ஒரு மான வேடரசாய்வலம் சிந்த ஆகுலம் மூழ்கு மீனவன் சேனை காவலராயினார் அப்படியே இங்கேயோ ஒரு காவலன் அப்படியே வந்தாராம் படை மாதிரியே ஒரு காவலன் வந்தான் வந்தா கையில ஒரு படை வில்லும் அம்பும் இருக்கு அந்த அம்புவோடு கூட யார் படைக்கு வருகிறார் அந்த மீனவன் இவனுடைய பாண்டியன் படைக்கு வந்தாராம் குன்ற வில்வேடன் சாபம் குடைவித்து சுந்தரேசன் என்றதன் நாமம் தீட்டி இட்ட கூண் கனிகள் தூண்டி என்ன பண்ண ஒரு அம்பு எடுத்தாராம் அந்த அம்பு எடுத்து சுந்தரேசன் என்று பெயர் எழுதி பாண்ட போது அவனு ஆன்ருடைய பெயர் பாண்டியர் குலம் அவருடைய குலதெய்வம் சொக்கநாதர் எனவே சொக்கநாதரே தன் பெயர் எழுதி அம்பு விட்டால் நாம் இதை ஏற்கிறதை தவிர இதை நாம் வெற்றி பெற முடியாது என்று கருதிய சோழன் இந்த சுந்தர பேர் அம்புன்னு சொன்னார்ல இந்த சுந்தரேசன் இன்னது சுந்தரேசன் என வனந்த வரைந்திருப்பது சுந்தரேசன் பெயர் போட்டிருக்கு அதனால் ஈது தென்னவர்க்கு ஆளவாயான் துணை செய்த செயல் பாண்டியருக்கு குலதெய்வமானதுனாலே பெரு துணை செய்திருக்கிறார் என்று அவன்படியே துணையாளர் இருக்காங்கல்ல வடபுல தரத்தான் என்ன நடைபெற பொதுக்குன்னு எவ்வளவு வெற்றிக்கு சாதகமான பாட்டுக்கு பின்வாங்க அது நம்ம வெற்றி பெற்ற இல்லப்பா சீக்கி எங்க மானமே போகுதுன்னா கூட வந்து சும்மா இருக்கான உடைந்து போதீன்னு ஆண்மை எண்ணாம் எங்களுடைய அந்த துணை வந்தது என்ன ஆகும் என்று அவங்க எல்லாம் முடிக்க விட்டாங்களா அந்த முடிக்கணும் என்னவா சரியின்னு கொஞ்ச நேரம் விட்டான் உடனே சொல்லினும் கடிய வாடி தொடுத்தனர் அது கூட இருக்கவங்களுக்காக அவங்க சொல்ற மறுக்க முடியாததுனால அம்பு விட்டாங்களாம் கொஞ்ச நேரம் அம்பு போயிச்சு போச்சு ஆனால் ஒன்று ஒன்று அப்படி ஒரு நாலஞ்சு பாட்டு இல்லை நூறம்பு தொடுத்து நூற்று நூறு வெம்பரி மேலே தான் நூறம்பு தொடுத்து நூற்று நூறு வெங்கரி மேல் பை தான் நூறு இப்படிலாம் நூறு நூறு அம்பு தொடுத்து அது பாட்டு யானை படை மீதும் இது படமையும் இங்க போயிட்டு இருக்கு ஆனா அவர்களும் சண்டை செய்தாரலாம் செய்து என்ன ஆச்சினர் போச்சுனர் கத்தி நின்று சுத்தி நின்று ஒரு பாட்டு பறவை யானை ஊர் ரெண்டு பட்டதுன்னா கூத்தாடி கழுசுங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அழைச்சதுனால அங்க இருக்கிற பேய்கள் பறவைகளுக்கெல்லாம் நல்ல உணவாச்சு அதனால அவை தான் தான் வந்து அந்த துண்டங்களை எடுத்து சாப்பிடுதான் இப்படி எல்லாம் இருந்து அந்த போர்க்களத்துல ஆகும்போது கடைசியில என்ன செய்தார் மாசரு காட்சிவாளியால் நலிந்தோ தம்மை முகவெண்டன் நச்சு உழ்ந்து பார்த்தவனை நிறைவாக அந்த சுந்தரேசனுங்கிற அம்பை எடுத்து மீண்டும் ஒரு முறை அப்படி விட்டவுடனே அந்த துணைவேந்தர்களாக வந்தவர்களுக்கும் அந்த பெருமை தெரிஞ்சது ஆஹா இந்த அம்பு இதற்கு முன்னே நம்ம போயிருந்தோம்னு சொன்னா இவ்வளவு படை அழிஞ்சிருக்காது நம்ம புத்தி இனிமேதாவது போகும் என்று சொல்லி அவங்க பாட்டுக்கு பல படை அழிந்தும் கிழிந்து அந்த மாதிரி போனடலாம் இப்ப வெற்றி யாருடையது பாண்டியனுடைய அப்போ வெஞ்சீன மரக்கோல் நம்பி விடுகனை வள்ளத்தாழ்ந்து வஞ்சீனம் முருகன் சேனி மடிந்தது கண்டு மாளாந்து எஞ்சீன படையும் சூழ ஏரிலார் நகையும் சூழன மரமும் சூழ சோழன் முடிந்து போனான் எல நிறுத்தினா ரொம்ப நேரம் சொல்லணும் சரி சோழன் போனா சோழன் போனான் சோழ மட்டுமா போனான் அவன் ஏதோ அவனோட எழுது போச்சுன்னாரு படையும் சூழ படையும் பின்னே போச்சு ஊரவர் நகையும் சூழ ஊழருக்கு என்ன கை தட்டி சரிக்கிறான் என்னன்னாரு எப்ப எப்ப பாண்டியனுக்கு வந்து எப்பவும் சொக்கனாத துணையா இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் குலதெய்வம்னு தெரியும் அப்படி இருக்கும்போது இவன் பெரிய ஊழர்கள்லாம் கூட்டிட்டு வந்தானே இன்னைக்கு எப்படிதான் எல்லாம் வெற்றி போறானா மூஞ்சியும் மோரையும் பாரு அப்படின்னா அதனாலதான் ராவணம் மாதர் தனி தனி நோக்கே எல்லாரும் ராவணன் வெண்டி வெண்டி கொண்டு வருவான்னு சொல்லி பெண்கள் எல்லாம் ரெண்டு வரிசையா கியூல் நின்று அதை மாலை வச்சிருக்கு ராவணன் வாழ்க ராவணன் வாழ்க அப்படின்னு போடுறதுக்காக தயார் பண்ணி வச்சிருந்தாங்க இவன் என்ன பண்ணான்னா வெற்றி பெற்று வந்திருந்தா இன்று போய் நாளை வானு சொன்ன வந்தான் எப்படி வந்தான் கம்பர்ல அதனால எல்லா பெண்களும் தன்னை நோக்குதான் மாலையை வச்சு யார் இடி போடுறது யாரு போடுறதுன்னு கூந்தல் மாதர் தனித்தனி நோக்கியும் அது வந்து கொண்டிருக்கிறான் இவங்க மாலை போடணுங்கிறாங்க ஆனா போடும் போது நிச்சயமா நல்லா நிமிர்ந்து ஜம்முன்னு வந்தான்னா பணக்கம்னு சொல்லி போடலாம் இவங்க எப்படி வேண்டாம் அதுல கவிங்க கம்பர் அதனால இந்த பெண்கள் எல்லாம் இவனை நோக்குதான் யாரு கையில வச்சு மாலை வச்சிருக்கிற தாத விழ்கூந்தல் மாத தனி தனி நோக்க இந்த பெண்கள் முகத்தை பார்க்க ராவணனை தான என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான் இவனை இந்த பெண்களெல்லாம் பார்க்குதான் அத இன்னொரு பெண்ணை பார்த்துட்டு போறான பூதளம் என்னும் நங்கை இந்த நிலைமகளை பார்த்து போறான் என்பது பொருள் இப்ப நாம எழுதுற என்ன பண்ணுவான் அந்த படைகள் தோற்றின அவன் ராவணன் தலை குனிந்து போயினான் அப்படி அவங்க என்ன எல்லா பெண்களும் இவனை நோக்குகிறது இவன் இன்னொரு பெண்ணை நோக்குகிறான் என்ற ஒரு நயம்பட அதே சமயத்துல தலை சென்றான் அவன் பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்க இப்படி எல்லாம் அது போல சோழன் படை எல்லாம் சென்றன சென்றது பாண்டியனுடைய சிறிது பூத்து அவன் போறதையும் பார்க்கலான் பெருமான் சுந்தரப்பேரம்பு செய்த பெருமான் அதே சமயத்தில் பாண்டியன் முகத்தையும் பார்க்கிறதாம் பார்த்தா அப்படியே முகம் எல்லாம் அருமையா அப்பொழுது செந்தாமரை வென்றதம்மா தூக்கி போடுவன் கம்பரை இப்ப என்ன இந்த முகம் பெருமான் என்னைக்கு உதவுறான்னு சொன்னதே அன்னையில இருந்து அவனுக்கு மகிழ்ச்சி தான் ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னாருப்பொழுது மரணம் அப்படியே முகம் அப்படி பார்த்துட்டு வேற ஒண்ணும் பேசலையான் பத்தியாப்பா நான் உதவணும் அப்படிதான் சொல்லுவாரா சொல்லல அவன் போனதையும் பார்த்து இந்த பாண்டியனுடைய முகத்தையும் பார்த்து அவன் முகம் மகிழ்ச்சியா இருந்துதான் அவ்வளவுதான் மறைந்த மறைந்த அவள் நேர போனான் எங்கே திருக்கோயிலுக்குள்ள போன சீரை சேவகம் செய்து வாகை வாங்கி திருவழித்த சேவகருக்கு ஆனால் இந்த அரசு யார் தந்தது அப்படின்னு கேட்டார் ஏற்கனவே இருந்த அரசு அப்பா தந்தது இப்போ பெருமான் தந்தது பெருமான் தந்தது அதனால் இது பெருமான் சந்தாரஸ் என்று சொல்லி சிலைவில் சேவகம் செய்து வாகை வாங்கி திருவடித்த சேவகர்க்கு சிறந்த பூசை நிலைவித்து ஆய் மணிப்பொலம்பூரு நிறுவி சாத்தி அருமையான திருமுழுக்கு அல்ல திருமுழுக்காற்றின திருமுழுக்காட்டோன்னா நல்ல உயர்ந்த ஆடையை கொண்டு பெருமானுடைய திருமினி அலங்கரித்தான் நல்ல மாலைகள் கொண்டும் நல்ல பொன்னாளாகி அந்த அணிகள் கொண்டும் சுக்கநாதரை அணிவித்தான் கொஞ்சம் பாருங்களேன் சொக்கநாதர் இங்க இருந்து தான் இருந்து எப்படி இருப்பார் நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு தான் சொக்கநாதர் கோயிலுக்கு போற பழக்கம் நீங்க அதெல்லாமே தரிசனம் பண்ணீங்க சீக்கிரமா அல்லீங்களா சித்தி விநாயகர் பணியாங்க உள்ள போங்க போனோன்னு மீனாட்சி அம்ம பார்க்கிறோம் வணிகிக்கிறோம் வந்து அப்படியே அந்த ஒரு பெரிய முக்குருணி பிள்ளையாருன்னு பேரு அந்த முக்குருணி பிள்ளையார பணியீங்க வணிக இப்படியே போய் அப்படி வந்தோம்னு சொன்ன நாங்க பெரும்பாலும் ஏறது எங்க பெருமான் வந்து அந்த சங்க புலவனாய் இருந்து காட்சி தருகிற இடம் அந்த பெருமான் கோயில்ல இந்த மூலையில இருக்கும் நாமெல்லாம் என்ன புலவன் சங்க புலவர் அல்லவா நம்ம பெருமான் ஒப்ப இருந்தார் என்று ஒரு ரெண்டு மூணு படி மேல ஏறணும் ஏறணும்னா அங்க நடுவில் சிவலிங்கம் மற்ற இடங்கள் எல்லாம் பலவரும் நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் இப்படி எல்லாம் இருந்து தமிழாராய்ந்தீரிலேயே ஒரு காலத்திலே நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனகிழி தருமிக்கு அருளினோன்காட்டு புலவனாய் சங்க புலவனாக சங்கம் ஏறி நற்கனகிழி தருமிக்கு அருளினோன்காம் கொடுத்தியப்பாங்க எனவே நாம ஏதோ அவங்க அவங்களும் புலவன் நானும் புலவனுவ போடா ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு திருவள்ளுவலை இன்பின் துறன் உரைத்தானும் புலவன் இன்பின் திறத்து சொன்னான் திருவள்ளுவர் மூனின் சொன்னார் அறத்தை முப்பத்தி அதிகாரமாய் பொருளை எழுபது அதிகாரமாய் இன்பத்தை இருபத்தி அதிகாரமாய் அப்படி செய்த புலவன் இருக்கான் அல்லவா அவருக்கு என்ன பேரு புலவன்னு பேரு எனக்கு சிவஜிவ தரணி பொறுக்குமோ யானும் புலவன் நாம புலவனுங்கிறது ஆமா ஆமா அந்த பேரலை உடைய அறிவனை நோக்க நமக்கு இருக்கிற சிற்றெல்லையும் சிற்றறிவும் என்ன இருக்குது ஒண்ணுமில்ல இருக்கிறத படிச்சு யோகியதையா சொல்லவே நம்மளால முடியுது நம்ம என்னத்தை புதுசா போறோம் தரணி பொறுக்குமோ யானும் புலவன் இந்த உலகத்துக்கு அடுக்குமாயா நானும் புலவன் இந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வழிபாடு வெள்ளிக்கிழமை அதனால இப்ப போறோம் போனா இப்ப எப்படி அந்த வங்கியசேகர பாண்டி என்ன செய்திருக்கிறான் அருமையாக தெருமொழி காட்டி நல்ல மேலே நல்ல நல்ல பொன்னாரை எல்லாம் எல்லாம் நல்லா அணிவித்து நல்ல மேலே அவனுக்கு அணிகள் எல்லாம் செய்து சொக்கனா திருமான் அணித்தான் அந்த அருமையான காட்சியை நீழல் வீரிக்கும் வெயில் மணியான் நெனிய மேறு மலைவில் தான் என்ன வரி நாமும் வரை தகடும் கூண்கனையும் பணிந்து சாத்தி என்ன ஞாபகம் வந்தது பெருமானி என் நிறந்த உயிரை எல்லாம் காக்கின்ற நீ கேவலம் என்பொருட்டு ஒரு வில்லையும் எடுத்து அதுக்கு ஒரு அம்பையும் எடுத்து அந்த அம்பலையும் எழுதி எனக்கு காசி தீயப்பா அதனால அந்த அம்பும் நான் இன்னைக்கு பார்த்த மாதிரி பின்னால் இருக்கிற ரத்னகிரி இருக்கிற அந்த ஐயாக்களும் இனி வழி வழியா அந்த படிக்கின்ற எல்லாரும் காணணும் என்பதற்காக ஒரு வில் அந்த சுந்தரம் சுந்தரத்தில் எழுதின ஒரு அம்பு இந்த ரெண்டையும் அவர் கையில சாக்கி நந்தி உணர்வுனால நின்று கொண்டார் குறிவுண்டாம் உய்வில்லை செய்ய நின்று கொண்ட மகன் அதனால